பாடம் ஏழு ஆசிரியர் மாணவரிடம் ஒரு நபி மொழி கல்வியை மார்க் அறிஞர்கள் பிற ஊர்களுக்கு எழுதி அனுப்புதல் உஸ்மான் ரதியுள்ளாஹர்கள் திருக்குரானை பல பிரதிகளை எடுத்து அவற்றை நாட்டின் பல பகுதிகளுக்கும் அனுப்பினார்கள் என்று அனஸ் ரவியுள்ளாஹர்கள் கூறுகின்றார்கள் இதை அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக மாலிக் பின் அனஸ் எஹியாபின் அப்துல்லாஹின் உமர் போன்றோரும் கருதியுள்ளார்கள் நபி மொழி சுவடியை ஒப்படைக்கலாம் என்பதற்கு ஹிஜாஸ் வாசிகள் பின்வரும் ஹதீஸை ஆதாரமாக கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறு படையின் தளபதியாக அனுப்பப்பட்ட ஒருவரிடம் நபிசல்லும் அலி வசல்லம் அவர்கள் ஒரு தபால் எழுதி கொடுத்து இன்ன இடத்தை நீர் அடையும் வரை அதனை படிக்கக்கூடாது என்று சொல்லி அனுப்பினார்கள் அதன்படி அவர்கள் அந்த இடத்தை அடைந்ததுதான் அதனே தம்முடன் வந்த ஏனைய மக்களுக்கும் படித்து காட்டி நபிசல்லம் வாஹும் அலிஹசல்லம் அவர்களின் கட்டளையை அவர்களுக்கு அறிவித்தார்கள்